மதுர தமிழ் மஞ்சம் வானிசை நெயர் பெருமை கட்கு இனிய வெள்ளி மாலை வடக்கங்கள் மதுர தமிழ் மஞ்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இடம்பெறுகிறது காட்சிகளும் காணங்களும் இடம்பெற்ற ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படத்தின் நிறைவு பாகம் இன்று இடம்பெறுகிறது கடந்த வாரம் ரங்கதுரையும் அலுமையும் மந்திர மாளிகையாம் மதன மாளிகை மந்திர மாளிகளாம் என்ற அந்த பாடல் காட்சியை கனவு காண்பது போல் அந்த காட்சி அமைந்திருக்கும் அத்தோடு கடந்த நிகழ்ச்சி நுழைவு பெற்றது மீண்டும் அதிலிருந்து தொடர்கிறது இந்த நிறைவு பாகம் ஆமாம் இந்த காட்சி முடிந்ததும் கனவாக கற்பனையில் ரங்கதுரையோடு அலுமேலு ஆடி பாடுவதாக கனவு கண்டுகொண்டே அந்த நாடக கொட்டகையில் தன்னை மறந்து அமர்ந்திருக்கிறாள் அலுமேலு கூட்டமெல்லாம் கலைந்த நிலையில் ரங்கதுரை அவளை காண்கிறார் வீட்டுக்கு போகல என்று கூறி அவள் கொடுத்திருந்த அந்த சீட்டையும் காட்டி நீ இப்படியெல்லாம் பலர் பேர் மத்தியில இப்படி செய்யலாமா அதுமேலு என்று அச்சுறுத்துவார் ரங்கதுரை அப்பொழுதுதான் தன் உள்ளத்திலே உலுக்கிக் கொண்டிருந்த காதலை சொல்லாமல் கொட்டுவாழ் அலமேலு உங்களை நான் மனசார காதலிக்கிறேன் நீங்கதான் என் வாழ்க்கை துணைவர் முடிவு செஞ்சிட்டேன் என்ப அளமேலு அழமேலு பைத்திய கார்த்தனும் உனக்கு நான் வழி துணைக்கு வேண்டுமானா நான் வரலாம் உன் வாழ்க்கை துணைக்கு என்னால வர முடியாதுமா சீக்கிரமா வீட்டுக்கு போ என்று சற்று காட்டமாக கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகுகிறார் ரங்கதுரை மகள் அலமேலு ராஜபாட் ரங்கத்துறையின் நாடகங்களை பார்த்து பார்ப்பதற்காக தினமும் சென்று வருவதை அறிந்து கோபத்தில் குமருகிறார் ஊர் திரும்பி வந்த சோமசுந்தரம் ஏற்கனவே தன்னிடம் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு இப்பொழுது பேச்சு மாறிய செயலையும் அதாவது தன் மகள் அலமேலுக்கும் ரங்கதுரை தம்பி பாஸ்கருக்கும் திருமண பேச்சு தடைப்பட்டது பற்றியதையும் வெளியூரில் வந்த அத்தருணம் அவர் கேள்விப்படுகிறார் அப்பொழுதுரை நடந்தா ரங்கதுரை என்ன சொன்னி இருக்கிறது என்னோட தம்பி கிழிச்ச கோட்டை தாண்டமாட்டாடி இப்போ ஏ பணத்தை கொடுத்திருக்க வேண்டிய என்ன மேல உனக்கு நான் பணம் கொடுத்தேன்னா ஏன் பொண்ணு கொடுத்திச்சா மரியாதையா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து இல்லாட்டா கம்பி எண்ண வச்சுடுவேக்குறத சோமசுந்தரம் ஐயா வம்சமும் சிறையில கம்பி எண்ணினவங்க தாங்க ஆனா பணத்துக்காக இல்ல இந்த நாட்டுக்காக கூடிய சீக்கிரம் உங்க கடனை நான் அடைச்சிருக்க கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க என்று கூறி வெளியேறுவார் நொந்து ரங்கதுரை இக்காட்சிகளில் நடிகர் திலகம் நம்பியார் நடிப்பு மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் பிறகு அந்த கடனை அடைப்பதற்காக ரங்கதுரை பல விநோத நாடகங்களை தொடர்ந்து நடித்து நடாத்தி நடித்து வாங்கிய கடனை தீர்ப்பதற்காக சிரமிப்பார் அலமலை திரும்பும் இரவுகளில் நேரம் கழித்து வருவதை கண்காணித்த சோமசுந்தரம் அவள் ராஜபாட் ரங்கத்துறையின் நாடகம் பார்த்துவிட்டு தினம் இரவுகள் அறிகிறார் அப்படித்தான் நன்கொரு நாள் இரவு ராஜபாட்டின் நாடகம் பார்த்துவிட்டு பிந்திய வேளையில் மகள் அலமேலு வீடு திரும்பவே எதிர் நிற்பார் நெஞ்சை நிமித்திக் கொண்டு பொங்க சோமசுந்தரம் அலுமேலு எங்க போயிட்டு வர்ற என் சினைகிதி பார்க்க என்பால் அலமேலு இப்படி சிரிப்பாய்ந்து கேட்டவுடன் ஏ போய் சொல்லுற அந்த நாடகக்காரன் ராஜபாட்டு ரங்கத்துட நாடகம் பார்க்கத்தானே போயிட்டு வர்ற என்று சேருவார் மீண்டும் சோமசுந்தரம் இனிமே அந்த நாடகக்காரன் நாடகங்களை பார்க்க போன நடக்கிறதே வேற கொதிப்புடன் வார்த்தைகளை உதிப்பார் சோமசுந்தரம் புனிந்தவளாக நிமிர்வாள் மகள் அலமேலு நான் அவரோட நாடகங்களை பார்க்கறதுக்கு தினமும் போவேன் அதை யாரும் தடுக்க முடியாது என்பாள் அழுமேலு அப்படின்னா நான் துறைய காதலிக்கிறேன் என்று துணிச்சலான பதில் அழுமேலுடன் பழார் என அறைவார் சோபசுந்தரம் அலுமேலுவின் கன்னத்தில் இக்காட்சிகளில் நம்பியார் உஷா நடிப்பு நன்றாக இருந்தாலும் உஷா நடிப்பில் உன்னிப்பாக உற்று நோக்கினால் ஒரு செயற்கனம் ஒரு செயற்கைத்தனம் உரசி செல்வது புரியும் ஏற்கனவே ரங்கதுரையில் கசப்பு இப்பொழுது மகளிடம் தோன்றிய ரங்கதுரையின் மேல் காதல் சோமசுந்தரத்துக்கு கோபம் உச்சியை பிளக்கிறது அவர் உடந்தையான பிசினஸ் பார்ட்னர் மோகன் தாஸ் அதாவது இந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்பவர் எஸ் வி ராம்தாஸ் ரங்கதுரையின் நாடக கொட்டுகையை கை கூலிகள் மூலமாக தீ வைத்து கொளுத்தி விடுகிறார் சோமசுந்தரம் செய்தி அறிந்து ஓடி வருவார் ரங்கதுரை நாடக கொற்றகை அமைந்திருந்தார் அந்த இடத்துக்கு அங்கு வாத்தியார் ஐயா வி கே ராமசாமியும் அங்கு வாத்தியார் ஐயா ராமசாமியும் வி கே அந்த நாடக குழியர்கள் எல்லோரும் கதையட்டு நிற்பார்கள்ருக்கு நாம என்ன கெடுதினோம் எங்க பிழைப்புல இப்படி மண்ணை போடுறதுக்கு யாருக்கு இப்படி மனசு வந்துச்சு என்று தளர்ந்து கூறுவார் வாத்தியாரையா வி யாருமில்ல வாத்தியாரையா யாரு அந்த சோமசுந்தம் தான் என்ன பழி இப்படி பண்ணிட்டார் என்று ரங்கதுரை கூறி அங்கு வந்து கொண்டிருப்பாள் அல மேல அலமேலு பாத்தியா உங்க அப்பா செஞ்ச வேலைய அவருக்கு என் மேல கோபம் சொன்னா என்ன தண்டிக்க வேண்டியது நடிகர்கள உங்க அப்பா அடிக்கிறதுக்கு ஏன் இப்படி மனசு வந்துச்சு அவங்க அவருக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க இப்படி உருகி உதிரும் ரங்கதுரையான நடிக துலகம் நடிப்பு அபாரம் அப்பொழுதுதான் அலமேலு அழுது கொண்டே இனிமே நாங்க வாழ முடியாது என்று ரங்க அலமேலு அந்த இடத்தில் தான் திடீரென தோன்றுவார் சோமசுந்தரம் அலருவார் அலமேலு அலமேலு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி பயிர் மேலே ஒருவேளை கஞ்சிக்கு கூட ஊத்தரத்துக்கு வக்கில்லாத பய இவனை உதறிட்டு வந்து நிற்கிற புலம்புவார் சோமசுந்தரம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க இதுவரைக்கும் உங்க மகளில எனக்கு அப்படி ஒரு நினைப்பே எனக்கு வந்ததில்லை ஆனா இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களே ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாதவன்னு அப்பதான் நான் முடிவு செஞ்சேன் உங்க மகள் தான் என் மனைவின்னு அந்த பணத்தை எடுத்து இந்தாங்க அவங்க பணம் பத்தாயிரம் ரூபா இப்போ இந்த இடத்துல இந்த காசை கொடுத்துட்டேன் பணத்தை கொடுத்துட்டேன் இடத்தை காலி பண்ணுங்க என்பார் ரங்கதுரை அருமையான நடிப்பாக இருக்கும் அந்த நடிப்பு இன்று மீண்டும் சேர்த்திருந்த மிச்ச பணத்தில் மீண்டும் அந்த நாடகக் கொட்டையை மீண்டும் சீரமைத்து அவர்கள் நாடகத்தை மீண்டும் தொடர்வார்கள் மீண்டும் நாடகங்கள் ராஜபாட் ரங்கத்துறை குழுவிரின் நடிப்பில் அரங்கேறுகிறது மேடையிலேயே ரங்கதுரை அலுமேலு திருமணம் ரசிகர்களின் வாட் தொழியோடு நிகழ்வரும் ஆனால் ரங்கதுரை மகள் அலுமேலு தன் காலடியில் வந்து பணிய வேண்டும் என்ற முனைப்பில் சோமசுந்தரம் பல பல முட்டுக்கட்டைகளை போடுவார் அதற்கான காட்சிகளும் ரசனைக்கு வளமைபோல் நேர நெருக்கடுகளில் அவையை நீக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இப்படி காட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்க கற்பமான ரங்கதுரையின் தங்கை சீதா மாமியார் கணவன் கொடுமை தாங்காமல் அண்ணன் வீட்டில் தஞ்சமடைகிறாள் நிறைவாத கற்பிணியான அவள் அண்ணன் ரங்க தொடரையிடம் தன் ஆசையை பலமாக கேட்கிறாள் அண்ணா எனக்கு இருக்கிற ஒரு ஆசை இப்பெல்லாம் பார்க்கறதுதான் அவரை ஒரு முறை கூட்டிட்டு அந்த எனக்கு காட்டுவீங்களா அண்ணா என்று அழுது கெஞ்சுவாள் தங்கை சீதா நிறை மாத கற்பனையான தங்கை சீதாவின் ஆசையை நுழைவேற்ற கோடிஸ்வரனாக தனது மாமனோடு ஒட்டி கொண்டிருக்கும் தம்பி பாஸ்கர் ஆமாம் கோடீஸ்வரனாக தனது மாமன் மனைவியோடு ஒட்டி கொண்டிருக்கும் தம்பி பாஸ்கர் மாளிகையை வந்தடைவார் ரங்கதுரை வேறு ஊரில் இருக்கும் தம்பியிடம் அப்பொழுது விளையாடிவிட்டு பாஸ்கரும் வசந்தியும் கிட்டோடு அந்த உட உடையோடு வீட்டிற்கு வந்திருப்பார்கள் அம்மா பாஸ்கர் இருக்கானா என்பார் தம்பியன்ற உரிமையுடன் ரதுரை அவன் மனை வசந்தியை பார்த்து யார் நீங்க அவரை அவன் இவனு கே போட்டு அப்படி சொல்றீங்க நீங்க அவரோட உறவா என்று கோபமாக கேட்பாள் பாஸ்கரின் மனைவி வசந்தி அந்த சமயம் மாமா டி கே அதாவது வசந்தியின் தகப்பனார் அவரும் பாஸ்கரும் இந்த உரையாடலுக்கு கேட்டு அங்கு வருவார்கள் அங்கு வந்த ரங்கதுரையை பார்த்த பாஸ்கர் இதை எதிர்பார்க்கவில்லை அதிர்ந்து இறுகிய முகத்துடன் மலங்க மலங்க விழிப்பான் அருமையான கட்டங்கள் ஸ்ரீகாந்த் இந்த இடத்தில் நன்றாக நடிக்கிறார் மன்னிச்சு கொங்கோ அம்மா பழக்க தோஷத்துல அப்படி சொல்லிட்டேன் நிறைமாத கற்பிணியா இருக்கிற என் தங்கச்சி அண்ணனை போல பழகின இந்த ஐயாவ உங்க கணவன ஒரு ஒருமுறை பார்க்கறதுக்கு ஒரு ஒருமுறை வந்து இப்படி திரும்புவார் ரங்கதுரை யார பாயு என மீண்டும் மாமா அந்த டி கே பகவதி கேட்க தன் அண்ணன் என்று சொல்ல வெட்டி பாஸ்கர் கூறுவார் இவர் தான் இவர்தான் ராஜ பாட்டு ரத்துறை என்பர் பெரியவர் தொழிலதிக்கோ மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை ஏனென்றால் நாடக பித்தரவர் ரங்கத்துறையா இங்க வந்திருக்கிறீங்க நீங்க நீங்க அந்த நாட்கள் எம் ஏ தியாராஜபகர் இப்படி யார் எங்க ஊருக்கு வந்தாலும் எம் எ வீட்டில் தங்காம போனதே இல்லை ஊருக்கு வந்தாலும் அவங்க நாடகத்தை நாம் பார்க்காம தவறவே விடுறதில்ல ஒரு நாடகம் தன்னும் நான் தவற விட்டு இருந்ததில்லை இப்போ எனக்காக ஒரு பாட்டு பாடணும் ப்ளீஸ் ஒரு பாட்டு பாடணும் என்று கெஞ்சுவார் டி பகவதி உயிரலாத உடலில் எப்படி அசைவு இருக்காதோ அதுபோல பக்கவாத்தியம் இல்லாத பாட்டில் ஈவன் இருக்காது என்னால் பாட முடியலையே என்பார் ரங்கதுரை என்னப்பா பாஸ்கர் உன் ஃப்ரெண்டை ஒரு பாட்டு பாட சொல்ல நான் சொன்னால் அவர் பாட மாட்டேங்கிறார் நீயாவது சொல்ல என்றவுடன் தான் பாஸ்கர் அவர் பாட சொல்றார் இல்லையே அவர் பாட சொல்றார் ஒரு பாட்ட பாட வேண்டியதானே என்று எடுத்து பார்க்காமல் ஒரு வேண்டாம் கூறுவார் இப்படி கூறிவிட்டு பாஸ்கர் வசந்தி இப்படி கூறியவுடன் அவரும் அந்த அவர்கள் டென்னிஸ் ஆடிவிட்டு அந்த காஃபி டேபிளில் போட்டிருந்த அந்த டென்னிஸ் துடுப்பு மட்டைகள் அதில் இருக்கும் அதை எடுப்பார் ரங்கதுரை சிறிய வயதில் பிச்சை எடுக்கும் பொழுது இப்படி ஒரு வட்டத்தோல் கருவியைத்தான் அடித்தபடி அம்மம்மா தம்மி என்று நம்பி தம் என்று உன்னை வளர்த்தான் என்று பிச்சை எடுத்து பாடியிருப்பார் அதன் விம்மமாக இந்த காட்சி அமையும் ஒவ்வொரு கோணங்களாக நடிகர் அந்த குளோஸ் என்று கூறுவார்கள் அதில் வைத்து அப்படியே மாறி மாறி கோணங்கள் மாற்றி அப்படியே அந்த காட்சி படுத்தப்பட்ட விதம் மிகவும் அருமையாக இருக்கும் அந்த மட்டையை எடுத்து கரங்களால் அந்த தாள வர்ணத்தில் தட்டி நடிக்கும் நடிப்பு அனைவரது உள்ளங்களையும் இழுத்திருக்கும் தந்தி மீட்டும் அந்த பாடல் காட்சி ஆமாம் சிறிய வயதில் பாடிய கண்ணதாசனின் வரிகளில் அதே பாடல் எம்எஸ் இசை அமைத்திருக்கும் மனதை உறுக்கும் காட்சி இது டிஎம்எஸின் அற்புதக் குரல் அந்த மாமேதே மாமேதேயின் நடிப்பு அபார நடிப்பு காலத்தால் கரையாதவை அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் என்ற அந்த அருமையான பாடல் ி என்று நம்பி அவன் உண்மை வளத்தான் காய்கும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் கா என்றும் தந்தை என்றும் தன்னை நீனைத்தான் அது உனக்காகவாத உள்ளம் அல்லவோ அது உனக்காகவாத உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உண்மை வளத்தா கையில் வைத்து காத்திருந்தான் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்களுள்ள நாடு நம்பி அவன் உண்மை வழக்காம் தங்கையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் கண்டதற்கு கண்டதற்குவன் சாட்சி தங்கை சீதாவை பார்ப்பதற்காக எவ்வளவோ கேட்டும் தனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறது என்று தனது அண்ணன் என்று காட்டிக்கொள்ளாமல் வெட்கப்பட்டும் ரங்கதுரையை அவமானப்படுத்திய தனது தம்பியின் செயல்கண்டு அவர் அலுமணி குமரும் காட்சிகள் எல்லாம் அருமை அதை பார்த்தவர்கள் புரிவார்கள் இப்பொழுது பிரசவத்துக்காக ரங்கதுரை ஆமாம் தங்கையின் தங்கை சீதாவின் பிரசவத்துக்காக ரங்கதுரை சீதாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கிறார் ஆமாம் அவள் அங்கு அனுமதிக்கப்படுகிறாள் அந்த மாலை அவள் சீதா அனுமதிக்கப்பட்ட அந்த தினம் மாலை நேரம் ஒரு பருத்த உருவமான நத்தார் பாப்பா வேடத்தில் குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக ஒன்றில் தோன்றுகிறார் அவர்களை உற்சாகப்படுத்தும் அந்த வேடம் கொள்கிறார் அந்த நேரம் தான் செய்தி ஒன்றை ஒருவர் கொண்டோடி வருவார் அருமையான காட்சிகளை அண்ணே உங்க தங்கச்சிக்கு ஆண் குழந்தை கண்ணே ஆண் குழந்த புறஞ்சிருச்சு கண்ணே என்றுதான் அவர் குதித்து கொண்டாடி மகிழ்வார் மகிழ்ச்சியை குருவாக ஒரு பெட்டி நிறைய அந்த சாக்லேட்ஸ்களை எல்லாம் வரவழைத்து எல்லோருக்கும் இன்பம் பொங்க இன்பம் பொங்க கொடுப்பார் எடுத்துங்க எடுத்துங்க என் தங்கச்சிக்கு ஆம்பிளப்புல பிறந்திருக்கு ஆம்பிளப்புல பிறந்திருக்கு என்று கூறிக்கொண்டே அவளை கண்டதும் சந்தோஷம் தாங்காமல் அவளிடம் அலமேலு இந்த எடுத்துக்க எடுத்துக்க சீதாவுக்கு ஆண் குழந்த பிறந்த ஆண் குழந்த பிறந்திச்சு எடுத்துக்க எடுத்துக்க என்று மிகவும் அந்த மகிழ்ச்சி பிரபத்தோடு கொடுக்க நம்ம சீதா எங்களை எல்லாம் விட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க என்பாள் அழுமையிலே ஆமா சீதா ஒரு ஆண் குழந்தையை பிரசவித்துவிட்டு இறந்து விடுவாள் அதிர்ந்து சிலையாகி போவார் ரங்கதுரை நாடகம் தொடங்க மணி ஒழித்துக் கொண்டு இருக்கும் நாடகம் பார்க்க வந்தவர்களோ ஆர்ப்பரிக்கிறார்கள் நாடகத்தை தொடங்குமாறு இடிந்து மீளும் ரங்கதுரை தள்ளாடியவாறு மேடையில் தோன்றுவார் அப்பொழுது வாத்தியாரியா சொல்லுவார் இல்ல ரங்கதுரை நாடகத்தை நிறுத்திடுவோம் நிறுத்திடுவோம் என்று கூறியும் அவர் தள்ளாடியபடி அந்த மேடையில் தோன்றுவார் அப்பப்பா ஒரு கலைஞனின் வாழ்வில் பின்புறம் எத்தனை இன்பங்களோ துன்பங்களோ இருந்தாலும் அவன் இன்பமானவனாகவே உலகுக்கு முன்னடிக்க வேண்டும் என்ற மாயக்கு இந்த காட்சி மகாபெரும் உதாரணம் மாபெரும் உதாரணம் சிஞ்சினிக்கா சின்னக்கிளி சிரிக்கும் வண்ணக்கிளி என்ற அந்த பாடல் நெஞ்சை நகழ வைக்கும் காட்சியாக இந்த பாடல் காட்சி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 ிக்கும் கிடி ஓடி வந்தா வேடையில் ஆட்ட நாடு ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு ஆடை வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு திரிக்கிறேன் சிரித்து வல்லே அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே ओिव अट இனிப்பு மேம்புளத்தில் கதப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே பார்த்தா காலால் ரொம்ப உருக்கு ஆனா பத்து உள்ளத்திலே இருக்கு பார்த்தா காலால் ரொம்ப உருக்கு ஆனா கத உள்ளத்திலே இருக்கு தண்ணியிலே நீ உண்டு தரையிலே மானு ஆட்டி வச்சா தீரும் கணக்கு தண்ணியிலே நீ உண்டு தரையிலே மானுன்றி ஆத்தி வச்சாக்கே திரும் கணக்கு இப்போ நான் இருக்கும் இருப்பு நாலு பேர் பொறுப்பு நல்லா தான் சிரிக்க ரொம்ப நல்லா தான் நான் சிரித்தேன் சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே அழகிறேன் அழுகிறேன் அழுகிறேன் வல்லே கிஞ்சினுக்கான் கிண்ண கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையிலே பாட்டமாடு பாட வந்த வேடையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்ட கூத்தக்கோடே அழவிட்டு ஓடிவிட்ட கூத்தக்கோ காட்சிகளும்னமாகவே நகர்ந்து கொண்டு இருக்கும் தங்கை பார்க்க ஆசைப்பட்டும் பார்க்க வராத பாஸ்கரும் கணவனும் இறுதியாக சீதாவை ஆமாம் தங்கை சீதாவை தயணம் செய்துவிட்டு திரும்புகையில் அங்கே வந்திருப்பார்கள் சிகரெட்டுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி பாசத்துக்கு நெருப்பு வச்சு கொலித்திட்டியட்கிளா மனுஷன்டா இப்படி புறந்தள்ளி விட்டு புறப்பட்டுக் கொண்டிருப்பார் ரங்கதுரை தங்கை சீதாவின் குழந்தையை தானே வளர்க்கிறார் தொடர்ந்து ராஜபாட் ரங்கதுரைக்கு தொல்லை கொடுப்பதின் உச்சகட்டமாக அழுமேலுவின் அப்பா சோமசுந்தரம் பார்டர் மோகன்தாஸின் ஆலோசனைப்படி ரங்கதுரை நாடக கொட்டகையின் முன் ஒரு சினிமா பட மாளிகை கோலாகலமாக சினிமா திரைப்படங்களையும் திரையிடுகிறார்கள் திரைப்பட மோகம் கொண்ட நாடக ரசிகர்கள் எல்லோரும் திரைப்படத்தை பார்க்க செல்கிறார்கள் இதனால் ரங்கதுரை வாத்தியாலையா நடாத்தும் நாடகங்களுக்கு கூட்டம் குறைந்து குறைந்து வருமானம் அற்ற நிலை உருவாகிறது உழைப்பு இருந்தால் தானே ஊதியம் கிடைக்கும் வருமானம் இல்லாததால் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நிலை குலைகிறது ரங்கதுரை உட்பட நடிகர்கள் எல்லோரும் சம நடிகர்கள் அவர்கள் எல்லோரும் அந்த தர்ம அன்ன சத்திரத்தில் தஞ்சம் அடைகிறார்கள் இதற்கிடையில் அலுமேல் மேல் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு வாதாட பாட்டம் மோகன்தாஸ் மறுக்கவே சோமசுந்தரம் மோகன்தாஸ் மனக்கசப்பு ஏற்படுகிறது இவை எல்லாமே ரசிக்க வேண்டிய காட்சிகள் நான் மேலோட்டமாக கூறிக்கொண்டே செல்கின்றேன் அவசரத்தில் இதை நகர்த்துகின்றேன் இது இப்படி இருக்க பெரிய கப்பல் முதலாளி செல்வந்தர் கண்ணபிரான் தம்பி என பொய்கூறி வசதிக்காக மாமா மனைவியோடு ஒட்டி கொள்ளும் பாஸ்கரின் பொய்கள் அம்பலமாகிறது எத்தனை கோடி நம்பிக்கையை மனசில் வச்சு தம்பி தம்பின்னு உயர படிக்க வச்சு பாஸ்கரை வளர்த்தார் ரங்கதுரை ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சத்திரத்தில் தஞ்சமாகிவிட்டார் என்பார் பாஸ்கர் மாமா வீட்டிற்கு அதாவது டி கே பகவதி வீட்டிற்கு வந்திருந்த அந்த ரங்கதுரையின் தரகர் நண்பர் இதை கேட்ட மாமா டி கே பகவதி இதை கேட்டதும் இடிந்து போகிறார்கள் மனைவி வசந்தியம் அந்த தரகர் இதை குறிவிட்டு வெளியேறிய மணி நேரங்கள் கழித்து பாஸ்கர் அந்த சாகிதமாக உள் வருவார் இந்த பாருங்க மாமா எங்க அண்ணனுக்கு பேராசைக்கு ஒரு அளவே இல்லை எத்தனை கோடி செலவனாலும் பரவாயில்ல நீ என்னோட வந்துடுறா இப்போ கூட நான் பார்த்து பொண்ணே உனக்கு நான் கட்டி வைக்க ஆசைப்பட்றேன் இந்த வசந்தியை விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு தோச்சை பண்ணிக்கிட்டிருக்கிறாரு ஆளை ஆளை அனுப்பி இப்படி அளப்பான் பாஸ்கர் அப்படியா எத்தனை கோடித்துக்கு கூட இடமில்லை வீட்டு கோடியில் ஒதுங்கிறதுக்கு கூட இடமில்லை அப்படின்னு நாடகம் எல்லாம் நின்று போச்சு நடுத்தரவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு உன்னோட அண்ணன் ராஜபாட் ரங்கத்தில் இது ஒன்னையும் சொல்ல அவர் மறைமு சொல்லுவார் இப்படி போடுவார் அது அருமையான காட்சி பாஸ்கர் மாமா டி கே பகவதி இப்படி கூறுவதெல்லாம் ஒரு நல்ல நன்றான காட்சிகளாக இருக்கும் யாரோ சொல்ல கேட்டு என்ன இப்படி இன்சல் பண்ணிட்டீங்க நான் யாருன்னு ப்ரூப் பண்றேன் என்று கூறி புறப்படுவான் பாஸ்கர் சத்தத்தில் தூங்கி கொண்டிருக்கும் ரங்கதுரையை தட்டி எழுப்புவான் தனது வாழ்வு பாழாகிவிட்டது ஆனால் ஒரு தனவந்தராக கப்பல் முதலாளி கண்ண புரானாக அங்கு வந்து நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வான் உனக்கு நான் அண்ணம் போல நடிக்கணும்னு சொந்த அண்ணங்கிட்டேயே கேட்கிறியா என்று கூறி கப்பல் முதலாளி கண்ண வந்து அந்த இப்பா தலைப்பா அந்த கூலிங்ளாஸ் ஆயுதம் பாஸ்கரோடு கோடிஸ்வரனாக இறங்குவார் நடிகர் அதாவது ரங்கதுரை பாஸ்கர் மாமா வீட்டில் ஆமாம் ரங்கதுரை அப்பப்பா சிவாஜி ரங்கதுரையாக அந்த கப்பல் முதலாளி கண்ணன் கண்ண அந்த நடிப்பை அதை நடிப்பதற்கு இன்னும் ஒருவர் பிறக்க வேண்டும் மிகவும் அருமையான நடிப்பு இறுதியில் தன் தம்பி பாஸ்கருக்காகத்தான் இந்த நாடகம் விளக்கி தம்பி நல்லவன் ஏழ்மை காரணமாக வசதிகளுக்கு ஆசைப்பட்டு சொல்லி சொல்லிவிட்டான் என்று பாஸ்கரை சேர்த்து வைப்பார் ரங்கதுரை ரங்கதுரையின் நல்ல மனது கருதி மன்னித்து மாப்பிள்ளையாக மீண்டும் மருமகனாக பாஸ்கரை ஏற்றுக்கொள்கிறார் மாமா டி கே பகவதி கணவனாக ஏற்றுக்கொள்கிறார் வசந்தி குமாரி பத்மினி இப்படி போகிறது கதை இப்படி சத்திரத்தில் தஞ்சம் அடைந்திருக்கும் கலைஞர்களுக்கு உதவ அழுமேலு தொழிலாளர்கள் உதவ முன்வருகிறார்கள் ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஆள் ஒன்றுக்கு சிறு தொகையாக செலுத்தி அதை எல்லோருமாக ஓர் பெருந்தொகையாக்கி ரங்க துறையிடம் கையளிப்பார்கள் புதுப்பொலிவுடன் சங்கரதா சுவாமிகள் நாடக மன்றம் ஆரம்பமாகும் வளமையாக அல்லி அர்ச்சுனன் என புராண நாடகங்களையே நடத்துவதால் தான் மக்கள் சினிமா பக்கம் செல்கிறார்கள் இனி புதிய பாணியில் படைக்க வேண்டும் என்று திட்டம்ரை அந்த வகையில்தான் அவர் ஏற்கும் புதிய பாணியான வேளம் நாடகமான இக்காட்சி அமைப்பில் நிகழ்ந்த ஒரு அருமையான கதையொன்று பின்னணியில்ண்டுையில் பேசும் அந்த வசனம் என்ற அந்த வசன தொட நடுப்பக்கம் இருந்து மேடையின் இடப்பக்க இறுதிவரை சென்று திரும்பி நடந்து பலப்பக்கமாக மேடை முடிவு வரை சென்று சட்டென திரும்பி மேடை மத்தியில் வந்து அதாவது அந்த இருக்கைக்கு முன் சுழன்று வந்து நிற்க வேண்டும் ஆனால் இந்த வசனத்தொடரின் நேர அளவில் அதாவது டைம் என்பார்கள் நடிகர் திலகத்தால் அவ்வளவு வசனமும் பேசி வேகமாக வந்து நிற்க முடியவில்லை என்பதால் இக்காட்சியில் வசனத்தை வேகமாக பேசக்கூடிய ஒருவரை தெரிவு செய்தார்களாம் அதன்படி சென்னைக்கு விடுமுறையில் தங்கியிருந்த ஓர் ஆங்கில பேராசிரியர் தான் ஹம்லட் வசனத்தை பேசுவார் முடிவில் மட்டும் சிவாஜி வாழ்வதா சாவதா என்றவாறு முடிப்பார் அந்த வசனத்தை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் பார்க்கலாம் to be or not to be walvada savada to be or not to be walvada savada that's a question whether it's nobler in the mind to suffer the slings and arrows of outrageous fortune or to take arms against a sea of troubles and by opposing end them to die to sleep No more and by sleep to to to say we end be be or not அசந்திருப்பார் ஏனென்றால் நடிகர் திலகம் போல் அவர் பாத்திரத்தில் இப்படி நடித்திருப்பார்களோ அது தெரியாது ஒரு ஆங்கில நடிகன் கூட எட்டி தொடாத நடிகரம் அக்காட்சியில் தோன்றி அசத்தியிருப்பார் இப்பொழுது சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக மன்றம் பல பல புதுமையான நாடகங்களை அரங்கேற்றி வெற்றி நடைபெற்று மோகன்தாஸ் கைக்கு அலுமேலு மில்ஸ் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி வேலை நிறுத்தத்தில் குறிக்கிறார்கள் தன்னையும் சக கலைஞர்களையும் மீண்டும் நன்னிலக்கி ஆக்கிய நம்பிக்கடன் செலுத்தும்மரன் என்ற நாடகத்தை அரங்கேற்றி வசூல்களை அவர்களுக்கு உதவ முன் வருகிறார் இதை அறிந்த மோகன்தாஸ் அதை தடுக்க முனைகிறான் எதையும் பொருட்படுத்தாது ரங்கதுரை குறித்த திகதியில் கொடி காத்த குமரன் நாடகத்தை அரங்கேற்ற ஆயத்தமாகிறார் இதை அறிந்து கோபம் கொண்டு தன் கைக்கூலி மூலம் அந்த வேடத்தை செந்தாமரை அவர் நல்ல நடிகர் பலம்பெரும் நடிகர் காலமாகிவிட்டார் குலச்சித்திர நடிகர் வில்ல நடிகர் செந்தாமரை அந்த பாத்திரத்தை ஏற்கிறார் அந்த கைக்கூலியின் மூலம் ரங்கதுரையை கொலை செய்ய திட்டமிடுகிறான் மோகன்தாஸ் இவையாவும் விறுவிறுப்பான காட்சிகள் இதை அறிந்தவுடன் சோமசுந்தரம் பகை எல்லாவற்றையும் மறந்து ரங்கதுரையின் வீட்டுக்கே வந்து விடுவார் என்ன மன்னிச்சுக்கோங்க ஆபத்து என்பார் இதை அல் மேலும் தடுப்பாள் அதை எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு அல் மேலே அப்பாவையும் கூட்டிட்டு நாடகத்துக்கு வந்து சேரு மாமா வந்துடுங்க என்று அன்பாக விடைபெறுவார் கொடிகாத்த குமரன் நாடகம் தொடங்கி நிறைவு காட்சியில் இந்த குளிர்பானம் வழங்கும் சிப்பந்தி போல் மோகன்தாஸ் கைக்கூலி ஒருவன் அவன் கைகூலியாவின் சிந்தாமரை குளிர்பானங்கள் தாங்கிய அந்த தட்டில் அடியில் துப்பாக்கியை மறைத்து வைத்து சத்தம் இல்லாமல் அதாவது அதை சைலன்ஸ் கண் சொல்லுவாங்கள் சொல்லுவார்கள் அந்த சைலன்ஸ் அப்படியே சுட்டு விடுகிறார் மூன்று தரம் இப்படி சுடும்பொழுது நடிப்பு முடிந்ததும் அந்த கொடிகாத்த குமரன் நடிப்பு முடிவடையும் நிலையில் அவர் ரங்கதுரை அப்படியே நிலை குலைவார் நெஞ்சை பிடித்து சற்று தள்ளாடியபடியே மக்களே இவ்வளவு நாட்களும் என் நடிப்புக்கு நீங்கள் எத்தனையோ பரிசுகள் கொடுத்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு இந்த கொடிகார்த்த குமரன் நாடகத்தை பாராட்டி ஒரு அன்பர் எனக்கு மூன்று துப்பாக்கி கொண்டுகள பரிசாக தந்துள்ளார் என்றவாறே நெஞ்சில் இரத்தம் பேரிட அதை தன் வழக்கையால் பொத்திக்கொண்டு அந்த மேடை தளத்தில் சாய்வார் ரகதுரை சுற்றியெல்லோரும் கதறி அள அவர் கொடிகாத்த குமரன் வேடத்தோடு மேடையிலேயே அந்த உத்தமனின் உயிர் பிரிகிறது நீங்கள் இதுவரை கேட்டது மதுர தமிழ் மஞ்சம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றது காட்சிகளும் காணங்களும் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாட் ரங்கதுரை நன்று நேயர் பெருமக்களே மீண்டும் மிளிரும் இனிய வெள்ளி மாலைதனில் மதுர தமிழ் மஞ்சம் நிகழ்ச்சி வாயிலாக வான் அலைகளில் உங்களுடன் இணையும் வரை இத்தருணம் அன்பு வழக்கங்கள் கூறி இன்முகம் கலந்து இனிதே விடைபெற்றுக் என்றும் அன்புடன் நிர்மலன் சிவா நன்றி வணக்கம் கையில் வைத்து காத்திருந்தான் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு சொந்தமின்றி பந்தமின்றி வந்த நினைவும் நினைவமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும்